வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டாவது செய்தி சேவை ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி ஆடி மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் வரும் சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நாநூற்றி நாற்பத்தி திருக்கோயில்களில் அனைத்து சமுதாய மக்களும் பங்கு வகையில் சிறப்பு வழிபாடு பொது விருந்து நடத்தப்பட இவ்விழாவில் முதலமைச்சர் உட்பட பல அமைச்சர்கள் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நீலகிரியில் யானைகள் வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைக்கும் பணி தொடங்கியுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள இருபத்தி ஏழு தமிழக மீனவர்களை விடுதலை செய்வதுடன் அவர்கள் மீது தொடரப்பட்டுள்ள வழக்குகளையும் திரும்ப பெற மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியை தமிழக அரசு கைது செய்திருப்பது அப்பட்டமான பழிவாங்கும் செயல் என திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் போடி அருகே ஒன்றரை நிமிடத்தில் நூற்றி அறுபது மூலிகைகளின் பெயரை மனப்பாடமாக ஒப்புவித்த சிறுமியின் பெயர் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் ஏழு அடுக்கு பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் பார்வையாளர்கள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் இந்தியா சார்பாக இலங்கையில் கட்டப்பட்டுள்ள நானூறு வீடுகளை தமிழர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலம் ஒப்படைத்தார் கர்நாடக அணைகளின் பாதுகாப்பு கருதி காவிரியில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள ஒன்பது மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு தேவையான உதவிகள் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் தாமதமாக செல்லும் ரயில்களை தேவைக்கேற்ப கூடுதல் வேகத்தில் இயக்க ரயில் என்ஜின் டிரைவர்களுக்கு வரும் சுதந்திர தினம் முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் சீனா செல்ல கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என மத்திய அரசு விளக்கம் இந்திய வம்சாவளி எழுத்தாளர் வி அவர்களின் மரணத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார் தண்ணீரில் தரையிறங்கி தண்ணீரில் இருந்தபடியே மேலே எலும்பி செல்லும் கடல் விமான சேவையை இந்தியா முழுவதும் தொடங்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இதற்கான தண்ணீர் விமான நிலையங்களை அமைப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை மத்திய விமான போக்குவரத்து துறை வகுத்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் சூரியனுக்கு மிக அருகில் செல்லும் வகையில் பார்க்கர் சோலர் புரோப் சேட்டலைட்டை நாசா வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் அங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தவிக்கும் இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் அமெரிக்காவின் சியாட்டில் விமான நிலையத்திலிருந்து மெக்கானிக் ஒருவர் திருடி சென்ற விமானம் கட்டுப்பாட்டை இழந்து நடுவானில் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது பொருளாதார தடைகள் மூலம் தங்கள் நாட்டை அமெரிக்கா மிரட்டுவதாக துருக்கி குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்கா உலக நாடுகளிடையே நம்பிக்கையை இழந்துவிட்டது என ஈரான் கடுமையாக விமர்சித்துள்ளது ருமேனியா தலைநகர் புக்ரெஸ்டில் ஊழலுக்கு எதிராக நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை வெடித்தது இதில் 450 ஐம்பது பேர் காயமடைந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் சிரியா நாட்டில் ஆயுத கிடங்கொன்றில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் பேர் உயிரிழந்தனர் வணிகச் செய்திகள் இ காமர்ஸ் கொள்கை வரைவு குறித்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளுடன் மீண்டும் ஆலோசனை நடத்துமாறு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் மத்திய அரசுக்கு சொந்தமான கோல் இந்தியா நிறுவனம் முதல் காலாண்டில் மூவாயிரத்தி கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளது எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு பி எஸ் ஃப்ரீஃபைரில் புதிய சலுகைகளை அறிவித்துள்ளது அதன்படி ஒன்பது மற்றும் 29 ஒன்பது ரூபாய் ரீசார்ஜ் செய்தால் அன்லிமிடெட் calling மற்றும் டேட்டாவை பெறலாம் என BSNL நிறுவனம் கூறியுள்ளது திவால் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது இதன் மூலம் வீடு வாங்கியவர்களும் கூட திவால் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்க முடியும் இந்த சட்ட திருத்தம் வீடு வாங்கியவர்களை கடன் கொடுத்தவர்களாக ஏற்றுக்கொள்கிறது விளையாட்டுச் செய்திகள் ஸ்பெயின் கால்பந்து அணியின் பின்கல வீரர் ஜெரார்டு பிகாய் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ளார் வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆண்களுக்கான சாம்பியன்ஷிப் தொடரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அஜய் ஜெயராம் இந்தோனேஷியாவின் சேசர் ஹிரனிடம் தோல்வியடைந்தார் லார்ட்ஸ் கிரிக்கெட் டெஸ்டில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் கடைசியாக கிடைத்த தகவலின்படி அறுபத்தி ஆறு ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து விளையாடி வருகிறது திரைச்செய்திகள் ஹன்சிகா நடிப்பில் உருவாகும் ஐம்பதாவது திரைப்படத்திற்கு மகா என பெயரிடப்பட்டுள்ளது வெள்ளத்தால் தவித்து வரும் கேரளா இயல்பு நிலைக்கு திரும்ப பிரார்த்தனை செய்கிறேன் என நடிகர் சிவகார்த்திகன் அறிக்கை விடுத்துள்ளார் தற்போது கழுகு இரண்டாம் பாகத்தில் நடித்து வரும் கிருஷ்ணா அடுத்து நடித்து இருக்கும் படம் திரு குரல் இதனை அறிமுக இயக்குநர் பிரபு இயக்குகிறார் மெர்சல் படம் கொரியாவை தொடர்ந்து சீனாவிலும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் பாற்றோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவி மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்